பாடம் ஏழு நாட்டு குளிர் ஆடையை அணிந்து தொழுதல் மஜூசிகள் அதாவது நெருப்பு வணங்கிகள் ஆடைகளை அணிந்து தோல்வது தவறன்று என ஹசன் கூறுகிறார்கள் சுகரி அவர்கள் ஆடு மாடு ஒட்டக மூத்திரத்தில் நினைத்து சாயமேற்றப்பட்ட எமன் நாட்டு ஆடையை அணிந்து தோல்வதை நான் பார்த்தேன் என மாமர் கூறுகிறார் அலிரலியல் ஆகும் அவர்கள் கழுவப்படாத புதிய ஆடையை அணிந்து